வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியுள்ளை படலன் நாலாம் நாட்பகல் அக்னி முகாசுரன் வதை நிகழ்ந்ததாகும் எட்டா செய்யை கட்டா ஒரு கதிரைப் கதிரை பரியை முட்டா ஒரு தேரினை முன் கொணராவட்டாடியதுவோர் வலிபெற்று உடையான் கருவாய் உருகின்றதோர் காலை முதல் திருமாதுடன் முற்றழல் சிந்திடலும் பெருமாயவள் வந்து பிறந்திடுவோன் எரிமாமுகன் என்ற இயற்பெயரான் பன்னாகமிசைத்துயில் பண்ணவன்வோர் பொன்னார் சிறை கொண்டதுவோர் புள்ளின்னுடன் அன்னான் முகன் ஊர்தியும் ஆடு உருவான் முன்னாள் கொடுவந்தது ஒரு மொயம்பு உடைய முன்னுற்றவன் வான் எழு மொய்கதிரோன் தன்னை சிறையிட்டது தான் வினவா மண்ணுற்றிடு சோமனை வைகள் பல இன்னல் படவே சிறையிட்டு உடையான் தெய்வப்படை தாங்கிய செங்கையினான் ஐவர்குளதாகிய ஆற்றல் உளான் மை வைத்திடும் வஞ்சனை மாயம்பலான் எவ்வப்படை தன்னையும் ஈறு செய்வான் அந்தார் முடி கொண்டிடும் ஐயன் முனம் வந்தானடி தன்னை வணங்கி இவன் எந்தாய் மெலிவுற்றனையன் எனலும் சிந்தா குலமோடிது செப்பிடுவான் உண்ணாடிய மாயை கொடொற்றுமையால் விண்ணாடர் பொருட்டிவன் மேவியுளான் கண்ணா ரயில்வேலி கடந்து நமை எண்ணாது புறத்திடையே ஏகும் தொழில் வெய்யவனின் நகரம் வேகும்படி செந்தழல் வீசிடலும் மா கொண்டல்கள் ஏவினன் மற்றவை மாறு ஆகும் புனல் சிந்தி அவித்தனவே மடல் கொண்டிடும் தாரினன் மற்றது கண்டு உடல் கொண்ட சினத்தொடுவருங்குலகம் கடை கொண்டிடுகின்ற கனல் படை அடல் கொண்ட முகில் திரளட்டனே அட்டான் நது கேட்டனம் ஆடகனை விட்டா மணிக தொடுவெஞ்சமசெய் நோக்கி உடைந்தவனும் புகுந்து நிமிர்ந்தனால் நம் கொற்றம் மிகுத்திடு நாள் படையும் அங்குற்றிடுகின்றனமான தூதன் ஒருத்தனனால் இங்குற்ற நிகழ்ச்சி இது செங்கோன்முறை கோடிய தீயவுணன் அங்கோதிய கேட்டலுமாரழ்கால் வெங்கோர முகத்துவியன் புதல்வன் தங்கோ முகமா விது சாற்றிடுவான் மன்னர்க்கு இரையாகிய மன்னவனி உன் நொற்றுளம் மீதில் உருத்திடவே முன்னொற்றிடு தூதுவன் மொயம்பினோ என்னுக்கவனாற்றலை எண்ணதினே விடல் கொண்டிடும் தூதனை மிக்கவரை புடை கொண்டு அமர் செய்திடு தமை அடல் கொண்டு இவன் நின்னை நின்னையடைந்திடுவன் விடை தந்து அருள் என்று விளம்பினே நன்றே இது செப்பினை நன்னலனை வென்றே வருக என்று விடுத்திடலும் நின்றே தொழுது அவ்விடை நீங்கிறனால் குன்றே நிகர்தோள்வழி கொண்டு உடையோன் கார்கோலமும் கருங்கடலின் நீக்கோலமும் அன்னவன் நீடி சீர்கோ நகரத்திழை சென்றனனால் போர்க்கோலம் அமைந்து புறம் படர்வான் மைக்கொண்டல் படர்ந்திடு மால்வரை போல் மொய்க் கொண்டிடு சாலிக முன்னுறவே மெய்கொண்டனி புட்டில் விரல் பரியா கை கொண்டனன் விண்ணவர் கைப்படையே தன் தாதையினைத் தரு தாயுதவும் பொன் தாழ் சிலை கை கொடுப்புள்ளெனவே ஒன்றாகிய தேரிட ஒல்லை புகா சென்றான் விழியில் கனல் சிந்திடுவான் அறம் அற்றிடும் தீயன் நகன்று நகர்ப்புறம் முற்றனன் அங்கது போழுதுதனில் திறம் மற்றது தூதுவர் செப்புதல் முன் மரம் உற்றிடும் தானைகள் வந்தனவே ஓராயிர வெள்ளம் ஒருத்தல் இனம் தேதானவும் அத்தவை திண்டிரல்மா ஈராயிர வெள்ளம் யாவர்களும் ஆராய் வரிதால் அவுணக்கடலே ஆன காலையில் அங்கி முகாசுரன் மானம் மேல் கொண்டு மாற்றலர் யாரையும் யான் போர்க்கண்ணல் முன் ஈறி செய்வேன் என சேனை தன்னொடும் சென்றிடல் மேயினான் நல்குமாறின்றாள் பல நீங்கியே மல்கு காதலர் வந்து கலந்துழி பில்கு காமத்து பெய்வளை பேதையர் அல்குல்யனா செய்து அகல் உற்றத்தே அறுத்தி மெல்லியர் ஆரதம் கொண்டுழல் விருத்தர் கூட்டம் வெறுத்திடுமாறுபோல் எருத்தம் மீதில் இடிப்பவர் தம்முறை கருத்தின் நிற்கில காய்சின வேழமே மண்ணில் பாய்வன மாதிரம் சூழ்வன விண்ணிற் தாபுவ வீதியில் செல்வன எண்ணில் பல்பொருள் இச்சை கொள்வேசியர் கண்ணீர் கொப்பன கந்துகராசியே வஞ்சம் நீடியருளற்று மாயமே எஞ்சல் என்று இருள்கழு வண்ணமாய் விஞ்சு தம்மல்குள் விற்றுணும் மங்கையர் நெஞ்சமுத்தனர் நீள்படை வீரரே தார்த்தடம் புயத்தானவர் பல்லியம் ஆர்த்தவோதை அகிலமும் பூக்கதால் தூர்த்த மங்கையர் சோர்வினில் செய் வார்த்தை எங்கனும் வல்லையில் சேரல் போ சோதிமை எழில் தூயனமாத்தியே மீது செல்லரும் வெவ்வேருள் வைத்தலால் ஏதின் மாதரை எய்திடும் புண்மையோர் காதல் போன்ற கடித எழும் பூழியே வீட்டின் மிக்க பெரும் பனை தாங்கிய மோட்டின் ஒட்டக முந்திய கந்தரம் நீட்டி வாங்குவ நேர்ந்தவர் முந்தலை காட்டி வாங்கும் கணிகையர் போலவே சிறுமால் கரி தேர்மிசை ஆறு அளாவி நின்று கேதனம் ஊரு காதல் ஒருவன் கண் வைகினாள் வேறு விழித்தல் போல் வீழும் மும்மத வேழங்கள் மத்தகம் சூழிகாலின் அசை தோறும் தோன்றுவ மாழை நோக்கியர் மைந்தற்கு மால் உறக் காழகத்தனம் காட்டி மறைத்தல் போல் தோமரம் சிலை சூலம் மழுப்படை நாம வெங்கதை நாஞ்சில் முசலம்பேல் நேமிதானவர் நீல்கரம் செல்வன காமர் மங்கையர் கண் தொழில் தாங்கியின் வீழ்ந்த எழிலிகள் எழுந்த பூழி சுற்றின வானமி போய்த்தூர்த்தன கங்கை நீத்தம் வத்தின படையும் பூணும் பயங்கின மயங்கி எங்கும் செற்றின பதாகை ஏட்டம் இருண்டன திசைகள் எல்லா சோம கண்டகனே சோமன் சூரியன் பகைஞன் மேகன் காமற்னே ஆதி கடிதழு தானை வீர மாமருங்கதனிற மன்னவர் மன்னன் மைந்தன் ஏ மறுபூதசேனைக்கெதிரைதின எதிர்ந்தனர் பூதர் தாமும் அவுணரும் இடிப்பில் பேரியதிர்ந்தன துடியும் சங்கும் ஆர்த்தன கூடி உடன்று போர் புரியவையம் பிதிர்ந்தன பொதிந்த அண்ட பித்திகை பிளந்ததன்றே தொட்டனர் வேலும் வாழும் தூண்டினர் பகழி மாறி விட்டனர் பிண்டி பாலம்பியன் மழுத்தண்டம் ஓச்சி கிட்டினர் சூலம் வீசி கிளர்ந்தனர் அவுணர் பூதர் பட்டனர் அளப்பிலோர்கள் பரந்தன குருதிநீத்தம் முத்தலை கழுவைத் தண்டை முசலத்தை நேமிதன்னைக் கைத்தலத்திருந்த கூர்வாய்க் கணிச்சியைப் பிறங்கள் தன்னை எத்திரத்தவரும் பூதர் எறிந்தனர் எரிந்த காலை அத்தலை அவுண வீரர் அளப்பிலர் பட்டாரம்மா தரிந்தன தலைகளும் தடர்ந்தேரச்சும் முறிந்தன துவசம் மற்றமும் மத கோட்டுமாக்கண் மறிந்தன உடலம் வேற மடிந்தனர் வயவரெங்கும் கழுகு காகம் திரண்டன கூலித்தின் பே இருபெரும் படையும் இவ்வாறு ஏற்றிகள் புரியும் வேலை வெறுவரு வேல்கண் மாதர் வியற்பின் வந்துத்த வீரர் பொருவரும் சிலைகள் வாங்கி புங்கவம் பொழிந்து சூழ ஒருவரும் அவுணர் நில்லாது ஓடினர் உடைந்து போனார் உடைதலும் அவனன் மைந்தன் ஒய்யென விடுப்ப மேகன் கடுமுரன் சோமன் சோம கண்டகன் முதலாவுள்ள படை தலைவர் பல்லோர் பகழியின் மாறி தூவி அடு வீரர் மேல் சென்று அமரினை இழைத்தார் அன்றே இழைத்திடாதனை நோக்கி இளங்கெழில் தாளில் வீர கழல் புனைகின்ற வீர புரந்தரன் கடிய சீற்றத்து அழல் பெறும் கடவுள் போல்வான் முழக்கினன் ஒரு தன் சேனை முன்னுற கடிது வந்தான் வந்தனன் அங்கை சாபம் வாங்கினன் வாழிமாறி சிந்தினன் தலைவர் தேரை சிதைத்தனன் சென்னி இந்து கண்டகனை வானில் ஏற்றினன் ஏனை வீரர் உந்திய சேமத் தேர் மேல் ீரழு மாற்றால் முற்றுரு பகழி தூப முழங்கல் என்ன சீறி மற்றவர் சிலையும் தேரும் மண்மிசை வீட்டி வல்லே நெற்றியின் உரத்தின் தோளின் நெடுங்கணை பலவும் உயித்த உய்தலும் அவுணர் வேந்தற்கு உற்றுழி உதவன்கின்ற மெய்த்திரல் ஆற்றலாழன் மேகன் என்பவன் ஓர் தண்டம் கைத்தலம்மிசையில் ஏந்திக் கணப்படை வீரன் தேர்மேல் மத்திகை முட்கோள் கொண்டவளவனை மோதியார்த்தான் மோதலும் தனது பாகன் முடிந்திடு தன்மை காணூ மேதகு தலைவன் புரந்தரன் வேலொன்று ஏந்தி ஈ இதனின் முடிதி என்றே ஏவினன் ஏவலோடும் புதலமிசையே வீழா பொன்றி நன் பேரோன் புயல் உருநாம தண்ணல் பொன்றலும் அதனை நாடி அயல் உரு தானை வீரர் போக இயல் அது தன்னை நோக்கி எரிமுகன் எரியில் சீரி பையில் ஒரு சிறை ஒன்றேந்தி படையொடும் கடிது வந்தான் வளைத்தான் தனிப்பெருவில்லினை மறுவார் மனம் வளைய விழைத்தான் அவன் சிறுநான் ஒலி மிக அத்தனன் விண்மேல் முளைத்தார் தரு பிறை போல்வது ஒரு முனைவாளிகள் தெரியா கிளைத்தார் தருபூதப்படை கேடுற்றிட பொழிந்தான் தலையற்றனர் கரமற்றனர் தாழற்றனர் தோளா மலையற்றனர் மார்பற்றனர் வாயற்றனர் செய்யும் கொலையற்றனர் செவியற்றனர் கூறு உற்றிடுனாவின் நிலையற்றனர் படையற்றனர் நெடும் பூதர்கள் எவரும் ஆறிற்றன சகடிற்றன அச்சிற்றன கிடுகின் ஏறிற்றன கொடியிற்றன முடியிற்றன ஈர்க்கும் மூரிப் பரிமாவிற்றன முருகன் படைவீரர் தேரிற்றன படையிற்றன செருவிற்றன அன்றே ஓடுற்றன குருதிப்புனர் உலகச் ஒலியா ஆடுட்டன கவந்த குறை அலகை குல மிகவே பாடுற்றன யமலித் தொகை பரவுற்றன கொடிமேல் கூடுற்றன குருகுற்ற அக்காலையனது கண்டன அழல் காண்ட நகையா மைக்காலனும் வெறு உற்றிடுவலி சேர்த்திரல் மகவான் கை கார் முகம் தனை வாங்குபு கனைமாரிகள் சொரியா புக்கா நவுணனு ான் சரமழையே கரவன் விடுநெடுவாளிகள் கந்தன் படைஞன் மேல் வருகின்றன உருகின்றன மன்னன் மகன் முன்னம் பொறுகின்றனம் வீரன் விடு புகர் வெங்கனை பலவும் இருகின்றன படுகின்றன விருவோர்பகழியுமே போர்வ்வகை புரிகின்றொழி புரைத்தீர்விரல் மகவான் தேரும் பொறுசிலையும் கணை சரியா அவமும் சிதையாது சரமார்பு தேயிகள் படியாகிணர்கலியும் திறன் பகவான் வீருகானவை இழந்திட்டதும் விழித்தீயுற நோக்கி சீரா சிலை வளையாக்கனை சிதராபசை பலவும் கூறா எதிர்புகுந்தார் அவன் துணையாம் எழுகுமர இடிக்கால் உருமுகிலாம் என எழுவீரரும் ஏகி கடிதே முனிவொடு சிந்திய கணையாவையும் விளக்கா விடமாகிய எரிமா முகன் விரலோர் புயவரை மேல் வடிவார்கணை பல சிந்துபு மழையாம் என மறைத்தான் சகத்தானவர் புகழப்படும் தலைவன் மகன் சரங்கள் மிகத்தான் விட மெலிவுற்றிடும் எழுவீரரும் வெய்யோன் முகத்தாயிரம் கரத்தாயிரம் உரத்தாயிரம் முயம்பின் அகத்தாயிரம் கனைப்பாய்ச்சினர் அவன் தேரையும் அறுத்தார் அறுத்திடும் எல்லையின் அழலின் மாமுகன் மறித்தும் ஓர் போய் எரித்தரு கதிரொடை எழுவர் தம்மையும் செருத்து எரிவிழுத்திவை செப்பல் ஒன்றொரு படையினால் உங்கள் ஆவியைத் தென்றிசெய்மரியார்த்தெவிட்ட நல்கியே வென்றிகுள் மொயம்புடைவிடலை தன்னையும் கொன்றிடுகின்றனன் என்று கூறினான் கூறுபோதத்தினில் குமரன் தானையோர் வேறுவேறு வேறு அடுகனை ஏறுதேர் தன்னையும் இவுளி தன்னையும் நூறினார் அவன் உடல் நூழையாக்கினார் ஆயது காலையில் அவனன் வேறொரு பாயிரும் தேரிடை பாய்ந்து கண்ணுதல் தூயவன் படையினை எடுத்து துண்ணனேயமுடு அருச்சனை நிரப்பி தூண்டினான் அடலெறிமுகத்தினான் ஆதிநாயகன் படைத்தொட அன்னது படியும் வானமும் வடவையின் உருவமாய் வரலும் அச்செயல் விடலைகள் எழுவரும் விகுண்டு நோக்கினார் அனல் படை அன்னதால் அதற்கு புரல் படை விடுக்குவம் என்று புந்திக் கொண்டு இனப்படு துணைவர்கள் யாரும் வாருண முனைப்படை தூண்டினர் முடியும் செய்கையார் தூண்டிய வாருண தொல்லை மாப்படை சேன் தொடர்ந்திடுதலும் தேவன் தீப்படையாண்டு எதிராகியே அவற்றை நுங்கிற்றால் ஈண்டு ஒரு முனிகடல் ஏழும் உண்டு என சல பதிப்படைகளை தடிந்து வாய் மடுத்து உலகுள் ஓர்வெரு வர ஊழியான் படை வலியுடன் ஏகி ஏழ்பயவர் மீண்டது போதலும் வீரர் அவ்விடை மாண்டனர் கையிலையின் மருங்கு போயினார் மூண்டிடும் பெரும் கனல் முகத்தன் காண்டலும் ஆர்த்தனன் கழிப்பில் கும்பறான் பொறங்குற உலந்து வீடலும் மறுங்குற நோக்கிய பயவெம்பூதர்கள் கரங்களை மறித்தனர் கலங்கி வாய்ப்புடைத்து இறங்கினர் வெறுவினர் நெற்றியில் வீரர் தம் விழிவு நீங்களாது உற்றிடுபூதர்கள் உழைந்து சாய்வதும் தெற்றன நோக்கினன் சேர்த்து விம்மினான் வெற்றியின் கிழவனாம் வீரவாகுவே வீர மொயம்புடையவன் வெறுவலீரெனப்பார் இடக்கணங்களை பாணியால் அமைத்து ஓர் இறை முன்னரே ஒரு தன் தேருடும் ஆறழல்முகத் தன் முன் அணுகப் போயினான் போய்க் குறுகுவுத்துழிப் பொருணர் தேய்த்தலின் வீக்கிய கனைகழல் வீரவாகுவை தாக்கரி முகமுடை தருகண் வெய்யவன் நோக்கினன் வெகுண்டீவை நுவரல் செயகுவான் எதிராகிய பூதரையேனையரை மதியேன் நினையே அடவந்தனன் நீ அது காலையின் இங்கன் அடைந்தனையால் விதியே உனையன் முன்விடுத்தது வேன்றாய்பலரை கொடு வெஞ்சமரின் வென்றாய்பலரை மிகை செய்தனையாய் நின்றாய் வருவாய் நினதாறுக்கு இன்றாகுவதோ இறுதிப்பகலே முன் நற்பொருதே முறிவுற்றவர் போல் என்னை கருதேல் இனிவோர் இரயில் உன்னைத் தலை கொய்து ஒரு செந்நியையும் மன்னற்குரை சேவடி வைத்திடுவேன் பூண்பால் முலைமாதர் புணர்ச்சியெனும் ஆண்போர் தனிலே வலியற்றழியும் ஆண்பால் ஒருவன் அவனே அலனோ ஏன்பால் உனையான் இவன் வென்றிலே என்ன எதிராய ஒப்பன சொல் சொன்னான் அது கேட்டிடும் தொல் விரலோன் பொன்னார் தெரு செங்கை புடைத்து நகைத்து ஒன்னான் முகம் நோக்கி உரைத்திடுவான் முளையார் தரு பொன்னு விளையா வடிவம் தனை விட்டகலா வளையார் புனல் புக்கனன் அவனுக்கு இளையாய் உருநீயன் மூண்டார் அமர் செய்திடும் வரலாம் மாண்டார் கதிரோன் பகை மற்றொருவன் மீண்டான் அவனும் விழிவுற்றிடு நீண்டார் உயிர்த்தோற்றிடையே இணையோ வீடுச் செருவில் வெளிவாகுதியோ பேடித் தொழில் கற்றிடும் பிள்ளை என ஓடிக் கடல் புக்கு உயிர் வீகுதியோ நாடிக் கடிது ஒன்றை நவிற்றுதியே பார்க்காத்திடனும் பலதானவரும் நேர்காத்திடனும் நிலைவற்றழியா சூர்காத்திடனும் தொலைவில் விரலோர் ஆர் காத்திடனும் அடுவேன் உனையே இங்கு இவை வீரன் இசைத்திடலும் குன்று அன்ன சினத்து அழல் கொம் எனவே சென்று உள்ளம் மலைத்து உழித்தீமுகவன் வந்த சிலை ஒன்றை வளைத்தனே நடுத்தான் அகன்றிடு சூர்மகன் நான் போதையை சிலை நின்று எடுத்தான் எடுத்தலும் வையவன் இரவோனுடன் இருந்தான் உடுத்தான் உதிர்ந்தன சேடனும் உழைந்தான் உலகனைத்தும் கெடுத்தான் இவன் என வானவர் கிளை ஓடின அன்றே அக்காலையின் முகமாருடையமலன் தன கண்பன் கை கார்முகம் இரு கால் வளைத்தொரு காலொலி காட்ட திக்கானன திக்கனமுடையான் முதல் தேவாசுரர் துளங்கி இக்காலமதோ பார்முழுதிரும் காலமதென்றார் என் நாயிசை திடும் எல்லையில் எரிமா முகன் ஈர் ஏழ் கொன்னார் கனைவிடுத்தார்த்தன்குறுகுற்றது வருமுன் மின் நாம் எனப்பதினால் கனைவிடுத்தே அவை விளக்கி பொன்னார் தருத்திரல் மொய் வினன் புயல் ஏறி எனத் தெழித்தான் செஞ்ஞாயிறு கதிர்கான்றென தீ மா முகத்தவுணன் ஐஞான்கெனும் தொகை பெற்றெடுமையில் வெங்கனை தொடுப்ப எஞ்ஞான் முற்றிடு சீர்த்தியன் இருபான் கணை துறந்து மஞ்ஞான்டு முகில் மேற்செலு மறுத்தாமென தடுத்தான் கண்டங்கது கணல் மாமுகன் கணையாயிரம் துறந்து புன்தங்கிய தனிவேளுடை புனிதன் தனதிளவல் முண்டம் புகவுத்தே திரள் முதுவால் வளையதனை அண்டம் கிழிபட ஊதினன் வுனப்படை புகழ ஆறாறும் இயக்கும் திறல் அடல் மொய்பினங்கண் ஓராயிரம் வடிவாளிகள் ஒருங்கே தொடுத்து உய்த்து சூறாகிய அவனன் தரு தொல்லைத் தனிமைந்தன் தேரானதும் பரியானதும் சிலையானதும் சிதைத்தான் சிதையும் பொழுது அயல் வேறுவோர் தேரின் மிசைப்பாயா கதை ஒன்றினை விடுத்தான் எறிகனல் மாமுகன் அதன் மேல் குதை ஒன்றினை துரந்தே அருள் குமரேசனுக்கு இளையோன் சுதை ஒன்றியக் களத்தே விழத்துண்டம் பல கண்டான் மாற்றுவோர் சிலையினை வாங்கி வளைத்தே கனல் முகத்தோன் காற்றோன் படை துறக்கின்றுழி இவனும் அது கூற்றோன் படை இவன் குமரன் தனக்கிளையோன் வேற்றோர் படை துறந்திட்டன் அதுவே செலவிட்டான் மாத்துரு கதிர்வெம்படை மன்னன் தரு தருமதலை வேகத்தினில் விடாங்கது விடுத்தே அது விளக்கி நாகத்தமர் கரை நீவிய நனி கூறிய கணினூர் ஆகத்திடைப்படவே துறந்தடல் முயம்பினன் ஆர்த்தான் தருமத்தியில் நிறுவுற்றிடும் தக்கோன் விடு சரங்கள் மருமத்தினை படுகின்றொழிவானோர முதருந்தும் கருமத்தினில் விரவிக்கடல் கடைய கவிழ்ந்திட்ட பெருமத்தன நிலை சோர்ந்து தன் பெரும் தேர்மிசை வீழ்ந்தா விழுகின்றதொரெரிமாமுகன்வியன்மார்பெனும் வரை நின்று இழிகின்றன நதியாமென எருவை புனல் உயிரும் ஒழிகின்றது வருகின்றது லாவுற்றது தேற்றம் அழிகின்றது வரும் மந்தகன விழிந்தான் என மயங்குற்றவன் வெஞ்சூருமேற்றால் நெளிந்தாட அரவு அசைந்தால் என நெடும் தேர்மிசை பெயரா தெளிந்து ஆயிடையிறங்கிப் பொருத்திரள் வன்மையதிலனாய் எளிந்தான் எழுந்திடுகின்றவன் இத்தன்மை சிந்தித்தான் மொழிபட்டிடும் திறள் மாற்றலர் முனை வெஞ்செருத்தனில் யான் அழிப்பட்டிடின் வருவாயனான் நாள் சிறுகாலை பழிபட்டிடும் வெறியாட்டினைப் பயின்றே பழிவூட்டே வழிபட்ட தன் நகற்காழியை மனத்தின் மிசை நினைத்தான் விஞ்சும் தொல்விரல் மேவு சூர்த்தரு மைஞ்சன் தன் நெய் மனத்தில் உன்னலும் நஞ்சு துண்ணென நண்ணு காளி தன் நெஞ்சம் தன்னில் நினைத்தல் மேயினாள் சூலம் கொண்டலமர்ந்து தோன்றுவாள் சூலம் கொண்டலமந்த தோழினாள் கோலம் பெற்ற குலிங்க வேணியாள் கோலம் பெற்ற குறுங்கொலைக்கணாள் போதம் கொன்று பொறாமை மிக்குளாள் போதம் கொன்று பொலன் பொலஞ்செய்தாழினாள் ஏதம் தீர்ந்திடும் எண்ணலார் சிரம் ஏதம் தீர்ந்திடும் ஏமவாழினாள் சங்காரத்தணி தாங்கு கொங்கையாள் சங்காரத்தணி தந்த செங்கையாள் உங்காரத்தின் உரத்த ஆடையாள் உங்காரத்தின் உறப்பும் போதையாள் ஞாலத்தேவரும் நாகர் வேந்தரும் ஞாலத்தேவரும் ஏத்த நுவாள் காலத்தீயர் மேலையோர் காலத்தீயர் கலங்கு காற்றியாள் அஞ்சத்தானடியானவானவர் அஞ்சத்தானடி பேர்துலாவாள் நஞ்சத்தானவர் நெய்ய வெம்மை செய் நஞ்சத்தானவர் சுற்றம் நல்குவாள் அங்கு அத்தன்மையலாய அமர்ந்திடும் அங்கு அத்தன்மையலாய காளிமால் சிங்கத்து ஏறிய செல்வன் மைந்தன் முன் சிங்கத்து ஏறினள் செல்லல் மேயின வில்லுச் சூலம்பியன் மழுக்கதை எல்லைப் பல்படை யாவையும் கொழா மல்லற்காழிகள் மாப்பெரும்படை செல்லக்கூலி செறிந்து சூழ்த்தர மூதக்கார்பொடு விண்ணை முட்டுற வேதக்கூலிகள் ஏறு கேத்தனம் ஊதச்சங்கம் ஒழிந்த பல்லியம் மேதக்க ஓசை மிகுத்து மேவவே விரைவொடு பரந்தலை மேவி வீழ்ந்தயர் எரிமுகமமதலையை எய்தி நோக்கியான் உறமிகு ஒன்னலர் உயிரை உண்பன்னி பரிவுரல் என்றனள் அமைத்த பாணியாள் இவ்வகை அருளியே இளவல் பார்ப்படும் தெய்வதப் பூதர்தம் சேனை மேற்சலா கவ்வைக்குள் சிறுத்தொழில் கருதியார்த்தனள் ஐவகை பூதமும் அச்சம் கொள்ளவே ஆர்த்திடும் எல்லையில் அளக்கர் சூழ்ந்தன ஆர்த்திடும் எல்லையில் அடல் வெம்பூதரும் வேர்த்தனர் அழுங்கினர் மேற்சென்றேட்டனர் வேர்த்தனர் அழுங்கினர் விண் நுழோரெல்லாம் காளிகள் சூலம்பேல் கணிச்சி கார்முகம் வாளிகள் சிந்தினர் வரை நெடும்பரு நீலிகள் எழுக்கதை நேமி என்ன கூலிகள் வீசினர் குறுகிப்போர் செய்தார் அத்திரன் நோக்கியே ஆடற் பூதர்களித்திறத்தவரையும் ஏறு செய்கனா கைத்தலத்திருந்ததோர் கழுமுள் வீசினாள் பத்திரை தன்னருள் படைத்த காளியே வீசிய முத்தலை வெய்ய வேற்படை காய்ச்சின ஏறி புகை கான்று காளிகள் மாசகள் உறுப்பளவகுத்துப் பாரிடற்பாசனமருளுரப்படர்தல் உற்றதே சண்டிகை விடுபடை தனது வன்மையைக் கண்டனன் இளையவன் கணங்கள் லாருயிர் உண்டிடும் இஹ்தன உன்னியேழிரு புண்டருசிலி முகம் பொள்ளென்றேவினான் தீக்களுள் வேலினான் செலுத்தும் மாசுகம் வேக்குறுமுத்தலை வேலை நுண்டுகள் ஆக்கிய தாக்கலும் அனைய தன்மையை நோக்கினள் காளி என்றுரைக்கும் நோன்மையாள் துண்ணனையான் விடும் சூலம் தன்னையும் மண்ணலம் பகழியால் அறுத்தென்னாற்றலை எண்ணலன் நிற்பனால் இன்னும் அங்கவன் உண்நிகழ்வுயிரினை உண்குவேன் என்றாள் எந்திடு காளியோரிமைப்பின் முந்துர நிந்திடு சேனையங் கடலை நீக்கியே வெந்திடு வய புலிமிசை கொண்டாத்திடாச் சென்றனள் வீரன் முன் செப்பல் மேயினாள் முன்னுரையான் விடுமோ விலைப்படை தன்னை வெங்கணைகளால் தடுத்து நின்றனை இன்னும் ஓர் சூலமுண்டெறிவன் வீகுதி அன்னது காத்திடல் அறிதுகான் என்றாள் என்றலும் முருவல் செய்திலங்கு சூலமாங் கொன்றலாயிரம் ஒருங்கு வீசினும் நின்றவை முழுவதும் நீரு செய்வனென் வந்திரல் தெரிந்திலை மாதுனி என்றான் கொற்ற மொய்ந்தினன் இவை கூறக் கேட்டுடன் செற்றமதாகியே தெளித்துச் சண்டிகை மற்றமோர் சூலவேல் வல்லை வீசினாள் சுற்றிய பாரிடத் தொகுதியுட்கவே அருந்திரளமரர்கள் அது கொல் ஆழமென்றிருந்தனர் பணியனா இனனும் இந்துவும் பருந்தினர் சூல வந்த தன்மையைத் தெரிந்தனன் வீர மொயம்புடைய செம்மலே எட்டுடன் இரண்டு நூறெனும் தொகைப்படுத்தும் பகழிகள் நிகரத் அட்டனன் அட்டணன் துணிப்பட அரியின் மேல அவள் தொட்டிட வருவதோர் சூலம் தன்னை ஏரித்தரு சூலமதி வீழ்தலும் செருத்த நளிங்கிவன் சிரத்தை வாழினால் அறுத்துதிரப்புனல் சுவைத்திட்டு ஆவியைப் பறித்திடுவேனென பகர்ந்திட்டாள் அரு நாளிரு தோளுடை நங்கை தோன்றல் முன் வாலுளை மடங்களின் இருத்தல் மாண்பொறி பாலுறு திரைக்கடற் பரப்பை விட்டகள் ஆலமதாமென ஆர்த்திட்டேகினாள் ஆத்திடு சண்டிகை அங்கை தன்னிலோர் கூத்திடு வாட்படை கொண்டு கொம்மென தீர்த்தனுக்கினியதோர் செம்மல் நிற்புற தாத்தடம் தேர்மிசை தனிவந்தெய்தினாள் நோக்கி நன்மொயம்பினான் நோன்மை பூண்டுளான் தாக்கணங்காம் இவள் தன்னதாவியை நீக்குதல் செய்வது நீர்மை தன்றெனான் தூக்கினன் அவள் வழி தொலைக்க உண்ணுவான் இடித்தன உறப்பினன் எண்கை தன்னையும் ஒடித்தனாமென ஒரு கையாலுரப்பிடித்தனன் மற்றொரு பெருங்கையாலுரத்தடித்தனன் காளி வீழ்ந்து அவசமாயினாள் கரங்கொடு சேவகன் கல்லென்றலும் உரங்கிழிவுற்றனள் உமிழ்ந்த சோரிநீர் தரங்கமதெறிகடல் தன்னைப் போன்றுலாய் இறங்கியதவள் துயர் யாவர் கூறுவார் என் கையும் ஒரு கையால் ஏந்தல் பற்றியோர் ஒன் கையின் நீலிதன் உரத்தில் ஏற்றலும் மண்கிழிவுற்றன வரைகள் கீண்டன விண்கிளரண்ட பித்திகையும் ை பெருகலனக்கான்ற செம்பு நல்வரை பெருதனது மெய் மறைத்தலால் துயர் கரை பெறல் இல்லவள் காளி என்று முன் உரை பெரு பெயரையும் ஒழிவுற்றாளரோ இவ்வகை அவசமாயிம்பர் வீழ்ந்தபின் ஐவகை உணர்ச்சியும் அனாதியானவும் செவ்விது தொன்மை போல் சேரச் சூர்மகள் வெவ்வலி இழந்து கண் விழித்து ஆண்மையின் மேலவன் அகலத்தெற்றிட ஏன்மையும் வீரமும் இழந்து வீழ்ந்தது நீண்மயலானது நினைந்து நெஞ்சிடை நான் மலிவுற்றனள் நடுங்கும் மாவியாள் அந்த மில்லமுகத்தமலன் ஏவலால் வந்தவனு பொறின் வாழை எய்துமோ புந்திலாதிவட்புக்கனன் என சிந்தை செய்தெழுந்தனள் வன்மை தீர்ந்துளா இகழ்ந்தவர் உரத்தினை இகழ்ந்து கூர் நகத் தகழ்ந்து உயிருண்டிடுமணங்கு தேர்சை திகழ்ந்த நன்னின்ித்திரளினான் தனை புகழ்ந்தனள் இணையென புகழ்வதாகினாள் கண்டிய கற்புடைக் கனலி மாமுகன் இன்டெனை அருச்சனை இயற்றி ஏத்தியே ஒன்றள உயிர்ப்பலி உதவி வேண்டினான் நன்றிய தயத்திலன் நான் இங்கெய்தினேன் உன்னுடை வன்மையும் உனது வீரமும் சின்னமும் உணர்திலன் செருவின் முந்துரி நின்னுடன் இகலியின் நிலைமையாயின இன்னினி ஏகுவன் இருந்த தொல்லே கருத்தினி வல்லையில் கனன் முகத்தனை ஒரு துயிர் உன்குதி ஒழிந்துளாரையும் அருத்தனை நிற்குதி அலறி தன்னை உன் செருத்தவன் தன்னையும் அழுதி அடையலர் தம்மை வென்றாரு மாமுகம் உடையவன் கருணை பெற்று வகை மேவுதி நெடுது பல்லூழியும் நீடி வாழ்த்தியால் கடைமுறை இவையெல்லாம் காண்டினே என்றாள் இத்திரம் யோகினி சைத்து வஞ்சமர் வித்தகம் விடை கொடு மீண்டு கோளறி சித்திர விருத்தமேற் சேர்ந்து தொல்படை மொய்த்திடப்போயின முந்து வந்துழி சண்டிகை போந்த காலைத் தழல் முகன் அணையவெல்லாம் கண்டனன் விகுண்டு நன்றி இக்கள்வனதாற்றல் என்னா திண்டிரலாற்றல் சான்று சேன்கிடந்துருமுக்கான்று கொண்டலதெழுந்தாலென்ன கொம்மென எழுந்து சொல்வான் கொன்றுயிர் பலவும் நுங்கிக் குருதியும்படியும் மாந்தி ஒன்று தன் நகடு தூரா துலப்புறா அப்பசி நோய் மிக்கு செந்தெடுக்காளியாலோ முன் வென்றனன் சூரன் செய்க்குத் துணைகளும் வேண்டுமோதான் சூலமும் தண்டும் வாழும் சுழர் மழுப்படையும் சீற்றக் கோலமும் கொண்டு பாங்கிற் கூலிகள் சூழவைகும் நீலிதன் வன்மை காண்பான் நினைந்து வன் விழித்ததன்றி வேலவன் படையை அண்ணாள் வெல்லுமென்றுளங்கொண்டேனோ வாவியும் குளனும் பொய்தீர் நதிகளும் மட்டுமெல்லான் தூவு நுண் பனியாலன்றே துளும்புவாக தேலத் தேவரை ஏவல் கொண்ட சிறப்புடைத்தமியே நீங்க மேவிய காளியாலோ எய்துவன் வீரத்தன்மை இன் இனி கணமதொன்றின் இளவலாறுயிரை ஒவ்வி முன்னுராகன்ற ஒற்றன் முரண்வலி அதனைச் சிந்தி அன்னவன் ஆவி கூற்றுக் கடிசிலா அளிப்பனல்லான் மன்னன் முன் போவதில்லை வஞ்சினமிஸ்தே என்றான் கனல் முகன் இணைய மாற்றங் கழறியே அவனத்தொல் பேர் அணிகம் பந்தயலின் நீண்ட அழியன் தேரில் சென்று வனை தரு சிலையொன்றேந்தி வன்மையால் வாங்கினூறு முனையிரும் பகழி வீர முயன்பன் மேல் தூண்டியார்த்தான் கொடுந்தொழிலாளன் முடிந்திட வந்தாய்ப் போலும் முயற்சியை தழகிதன்னா நெடுந்தனிச்சிலை காலூன்றி வளைத்துத்தானும் அடுந்திறக் கணை நூறோச்சி அறுத்தனன் அவனன் வாளி அறுத்த பொழுதத்தில் அவுணற்கரசன்மைந்தன் மரத்தினுடனூரு சுவரம் வாலியென பூட்டி சிறப்புடைய செம்மல் ஒரு தேரினை அழித்து குறித்த விரல் கொண்டு சமர்வால் வளை குறித்தான் ழழிதலும் வெகுளி செய்திளவல் பகழி கொம்மென விடுத்தே முகத்து அவுணர் அங்கை இடை கொண்ட ஊறிவறிவெஞ்சிலை முறித்தவர் வில்லது முறிந்திடலும் வேரோர் சிலை வாங்கி கல்லனவையிற்றணி கரித்திவனை என்னே கொல்வனெனும் வெய்ய மொழி கூறி மணனாரும் அல்லி மலரோன் படையை அண்ணல் மிசைத்தான் வாரிதிவளாக மறை மாத்திரையின் உண்ணும் வீர நடுவெம்படை விரைந்து படற்காலை நாரணன் மகன் படை நடுங்கி நனித்தாழா யாரு நகை செய்திட எரிந்துள்ளதை அந்த மிசையோன் படை அடிந்திடலும் வீரன் தன்னது நெடும் படை தடுப்பில் வகையேகி வன்னி முகனாவி கொடு மா முடிகள் தள்ளி மின்னுவன வீரனிட மீண்டு படர்ந்தன்றே வெய்ய அக்கனல் முகன் விழிந்து வீழ்ந்தனன் ஒய்யன செயல் உம்பர் நோக்குரா ஐயனை வாழ்த்தி நின்றலரின் மாறி தூய் வெய்யணி துயிலெலாம் வீசி ஆடினா புறந்தர் கலிங்கமும் பூணும் நாணமும் புறந்தனர் உவகையால் சொல்லும் ஆடலர் சிறந்துடனார்த்தனர் தேவர் அற்றை நான் பிறந்திடும் தர்தம் பெற்றியெய்தினார் எரிமுகன் அவ்விடைஇறப்பாங்கவன் பெரும்படை வீரர்கள் புலம்பியாமெலாம் ஒரு சிறு தூதனுக்குடைதுமோவனா செருவினை குறித்தனர் உலப்பில் தீமையூற்படும் தலைவர்கள் மூவெண்ணாயிரர் பொற்புடையிளையவன் புடையிற் சுற்றிடா கப்பணன் திகிரிகோல் கணிச்சி வேல் கதை சொற்படுபடையலாம் சொரிந்து போர் செய்தார் செய்தது நோக்கியே செய்ய்த்துச் சேவகன் கைதனில் இருந்ததோர் கார்முகம் வளையி நொய்தினில் ஆயிரநூறு கோடிகோல் எய்தனன் தெழித்தனன் அவுணர் இயங்கவே இத்திரங்கணமதொன்றையராமலே கைத்தனூமிழ்ந்திடும் கணையின் மாமழை உய்தனன் திரிந்தனன் உலகம் பேர்த்திடும் மெய்த்திரல் மறுத்தினும் விரைவின் மேவியே எரிந்திடு படைகளும் எய்த கோல்களும் முறிந்தன துணிந்தன மொயம்பு மார்பமும் செறிந்திடு கரங்களும் சிரமும் தாள்களும் தறிந்தனா உணர்த்தம் தலைவர் வீடினா பேழமும் புறவியும் துணிந்து வீழ்ந்தன வாடியம் தேர்நிறையனைத்தும் இட்டன சூழரும் அவுணரும் தொலைந்து போயினார் பாழியம் தோழினான் பகழி தன்மையால் பாறொழுக்குற்றன ககனம் பார்மிசை வீரொழுக்குற்ற தொல்படைகள் வீந்திட சேரொழுக்குற்றன தசைகள் செம்புணல் ஆரொழுக்குற்றதால் அமர் செய்யாரலாம் பலவுடை நெடுந்தலைப் பதகர் துஞ்சலும் நிலவுடையை திடைநிவந்த தீக்கனல் புலவுடை விழுநினம் புழுக்கள் செய்ததால் கலிகெழு கொடியோடு கணமும் துய்க்கவே மாமையில் செறிந்தன வடிவின் மால்கறி தாமயிர் புறவடி தடக்கை வந்தலை ஏமயிர் தோகையோடிற்று நீங்குற ஆமயிர் போவன குருதியாற்றினே கார்கெழும் அவுணருட்கலந்த சோரியின் தாரைகள் நீத்தமாயெழுந்து தக்கவர் பேர் உடல் உட்கொடு பெயர்ந்த பின்னுர வாரிதி வடவையுண்டுளவு மாண்பென கரியனும் பரியனும் கால் கொண்டோங்கிய குருதியம் புரல் மழை குலாவும் வைகளின் வரைதொறும் வரைதொறும் மாறு மாறா அருவிகள் சென்றன அழுங்கிச் செல்லுமா குருதி நீர் வெள்ளமாயதில் வாழ்வுருவேல்களும் வாழும் மற்றவும் போலுரு மயிலையில் குலவக் கண்டு தம் கேளிதி என்ற திருவன கெழும வேலை மீன் அழல் புருஷக்கர்வானகத்தின் மாமதி குழுவினர் சேர்ந்து உற குலவும் கொள்கை போல் நிழல் பொதி கவிகை தம் நெடிய தாளர பொழுகிய குருதியின் முருங்கு செல்வவே அலைக்கெழு குருதி ஆறு அழும்புற்று ஏதலால் தலைகளும் உடல்களும் தசையும் வாரிட கொலைபுரி மரவர்த்தம் குடரில் பின்னியே வலையெறிந்து ஏர்த்தனர் வயவெம்பூதரே ஞானிகள் திரிவது ஓர் மருங்கு நாமவெம் கூலிகள் திரிவது ஓர் மருங்கு கூலியாம் மீளிகள் திரிவது ஓர் மருங்கு வென்றிடும் காளிகள் திரிவது ஓர் மருங்கு கண்ணலா தேரிடை உலந்தவன் சிரத்தும் துஞ்சிய சாரதி தலையினும் புரவி தம்மினும் சோதிகள் இழிவன தொலைந்த வையமும் ஆறு ஏறி எய்தியாங்கு அது பெற்று என்னவே சினவலிய உணர்த்தம் திகிரி பூண்டிடும் துணைவது கேசரி துஞ்சச் சோரி இடை செலக் கண்டு தேரை தம் இனம் என எதிர்த்தளி இறங்குகின்றவே விரிந்த இயல் வெண்கலத்திடை இருந்திடும் தான் அவர் இறந்து நீங்கினார் கருந்தலை அடுக்கலில் கழல்கள் தாக்குறத்திரிந்தனையர்ந்தனர் சிலவர் துஞ்சினார் மழுக்களும் அயில்களும் வாழும் முத்தலை கழுக்களும் கால்படக் கவல்வுற்றார் சிறர் விழுக்கொடுவல்லுரம் மிராயபூழியில் இழுக்கினர் அழிந்தனர் இறந்துற்றார் சில பாய்ந்திடும் குருதியம்பறவை ஆற்றியடை நீந்தினர் ஒரு சிலர் நீந்திக் கால் எழா தோய்ந்தனர் ஒரு சிலர் ஓடினார் சிலர் வாய்ந்தனர் ஒரு சிலர் மாய வீரரே காண்த்தொரும் காண்தொரும் அவுனர் கண்ணிட ஈண்டிய வெள்ளிட நீண்டது ஓர் பையுழாய் நிகழ இயங்கியே மாண்டனர் சிலர் சிலர் வாய்வெறியினார் துப்பூறு பூதர் பின்தொடரத்தாள் தொழாம் எப்படை முழுவதும் வீசியாயிடை தப்பினர் இறுதியில் சாய்ந்து மாய்ந்தவர் கைப்படை வாங்கியே கடிதுற்றார் சீல் எண்ணம் இல் படைக்கலம் யாவும் வீசியே தண்ணுமை வரித்துடி தக்கை பேரியாம் பண்ணமை எம்பல பற்றி ஆத்திடா நண்ணினர் நடுவனை நடுக்கும் தானவ பறிக்குவை அரிக்குவை படைத்த மாமுகத்து இரக்கமில் அவுணர்கள் இரத்தத்தில் தவ நெருக்கு உரச் சிறத்தொகை நீட்டி வெய்யலாம் கரக்குனர் ஒரு சிலர் உயிரின் காதலார் சூளுரு போரிடைத் தொலைந்து போகியே நீல் இதழ் உருகிலா நிறுதர் சம்புவாய் ஆழ்வுடை வயவர் ஊனருந்தாயிடை ஞாளிகள் கவர்தலும் நடுக்குற்றார் சிலர் தீ இணை முறுக்குறும் திரள் வெம்பூதர்கள் தாயினர் தொடர்தலும் சாய்ந்துள்ளோர் சிலர் நாயினது ஊருக்கொடு நடக்க ஞாளிகள் ஆயின அடர்த்தலும் நுஞ்சினார் சிலர் இசையோடு சாரதர் விரவ வேற்றொரு இசைகிலர் இறந்தவர் இனத்துள் மேயினார் தசை ஞமலிகள் தலை சென்று ஈர்க்கவும் அசைவீலராகியே அழுங்கினார் சில குருதி நீர் புறத்து சிந்திட மண்டமர் தன்னிடையை மாண்ட கேள்வரை கண்டிலர் சிரம் தெரி கவந்தரிய ஒன் தொடிமாதரின் உலவினார் சில சூர்த்திடும் நோக்கொடும் துண்ணின்றியெய்தியே ஆத்திடும் பூதர் வந்து அணுகவாய் வெறியே வேர்த்து உடல் பனிப்பு வீழ்ந்து உதைத்தும் வெய்யத்தாள் பேர்த்து இடல் இன்றியும் பேதுற்றார் சில அழிதருவோத்தமையவரின் முன்னரே கழித்தரும் உயிரினற்கணங்களாகி விண்வழித்தரு செலவினில் வந்து பற்றியம் பழித்தரு வீர் எனப் பணிக்கின்றார் சில வல்விரை பரபையை நோக்கி மற்ற அவற்றெல்லுதீர் பூதர்கள் தெரியக் கண்டிரேல் இல்லை என் நெறிதனில் என சொல்லுதிர் நீர் எனத் தொழுகின்றார் சில காசினி அதைக் கவிழ்ந்த கேழ்வரை ஆசையினொடு தழியே அலமந்தேங்கிய பாசிழை மாதரிப் பரவப் பூதர்கள் நாசி ஈர்ந்திடுதலும் நானுற்றார் சில அடல் கெழு தூதனால் அவுணர் யாவரும் கெடுவது திண்ணம் யாங் கெடுகிலோமெனாக் குடற்கெழு சோரியங் குடிஞ்சைக் கண்ணுரி கடல் ஒரு வரையினுட்கலந்துளார் சிலர் சாரதர் குழுவினைத் தப்பித்தத்தமது ஆறுயிர் உயிர்ந்த பின் அங்கண்மாண்டவர் சோரியது உரமிசை துதையப் பூசியே வீரர்கள் இவர் எனமேவு வார் சில இவ்வகை துஞ்சினரன்றி எண்ணிலா வெவ்வலிய உணர்கள் வெறுவி ஓடலும் மைவரு நெறிமுயல் மகேந்திரப்புறம் கவ்வையின் அறற்றின கடல் உடைந்த அங்கு அது பொழுதினில் ஆடல் முற்றியே செங்களம் நடுவுறு செம்மல் தன்புடை எங்கனும் நீங்கிய இலக்க வேந்தரும் சங்கையில் பூதரும் தலை சென்றேனார் எரிந்திடு கனல் முகன் எய்த வெஞ்சரம் உரந்தனை அகழ்ந்திட ஒருதன் வன்மை போய் அரந்தையின் மூழ்கியே அழிந்த வீரமா புரந்தரன் எழுந்தொரு புடையில் எய்தினான் புண்டர நீரு அணி புனிதன் பாங்கரின் மின்னறிவரெல்லாம் மேவினிற்றலும் எண்தகும் இளையவர் எழுவர் தம்மையும் கண்டிலன் கவன்றனன் கழறல் மேயினான் ஆண்தகை வீரர்கள் அடையலார்கெதில் மூண்டு அமர் இற்றிய மூவர் நாள் வரும் மாண்டனரே குலோ மயங்கினார் குலோ ஆண்டவர் கிடந்தனர் எம்புவீரென்றான் என்றலும் முக்கிரன் என்னும் சாரதன் உன் துணையார்களை ஒன்னலன் மகன் கொன்றனன் அவர் உயிர் கூற்றும் ஒவ்வினான் பொன்றிய வைப்பினைப் புகழக் கேட்டியால் இம்பரின் முன்முறை எம்பும் யோசனை ஐம்பத்திற்று இரண்டின் மேலம் ஒன்றுள தும்புவரும் சிறிது எனவோங்கும்மாயிடைத் தம்பியர் மாய்ந்தனர் சரதமே என்ற குக்கிரன் இணையன உரைப்பயாரினும் மிக்கவன் வினவியே விழும நோயுரி பக்கமதாயினர் படர ஏகினான் தொகுரும் இளைஞர்கள் துஞ்சும் எல்லை வாய் நூறு நீங்கி ஒலிகழல் வீரன் எய்த பாசிலை வடத்தின் பாங்கே பறிவுடைத் தம்பிமார்கள் காய்ச்சின அங்கி செங்கண் கான்றிட வரத்து வாசமென் பள்ளி மீது மாய்ந்தனர் கிடப்பக் கண்டனன் விழிகள் சென்னீர் காந்திட வீழ்ந்து புல்லி கொண்டனன் இளைஞர் தம்மை கூவினன் அறற்றி செவ்வாய் விண்டனன் உயிர்த்து மேனி வியர்த்தனன் வீரன் ஆவி உண்டிலது என்ன சோர்ந்தான் உணர்ந்து பின்னிறங்கல் உற்றான் தம்பிமீர் தம்பிமீர் என்று உரைத்திடும் தழுவிக்குள்ளீர் எம்பிமீர் என்னும் ஐயோ எங்கனும் சென்றீரென்னும் வெம்பினேன் என்னும் என்னை விட்டு அகன்றீரோ என்னும் நம்பினேன் உம்மை என்ும்க்கயலோ என்னும் அங்கி முகனே நம்மை அடல் செய்யவல்லான் எனும் இங்கு நீர் முடிந்தீர் முடிந்தீரென்றால் என் செய்வன் தமியேனென்னும் துங்க வெம்படைகளேந்திச் சூழ்ந்துடன் துணையாய் வந்த உங்களைத் தோற்பிரியானே உய்ந்தனன் போலும் என்னும் அம்ம ஓ விதியே என்னும் ஆதகாதுனக்கீதென்னும் இம்மெனச் செல்லாதென்னும் இருத்தியோ உயிரே என்னும் செம்மைகொள் குணத்தாரோடு பிறப்பரே சிலரிங்கென்னும் எம்மையாளுடைய வள்ளற்கென்னினி உரைக்கேன் என்னும் சீரிழமைந்தர் துஞ்சக் சிலையொடு திரிவேனென்னின் ஆர் எனக்கு ஒப்பு உண்டம்மா அழகிதென்னாற்றலென்னும் சூர்த்தம் கிளையையெல்லாம் துண்ணெனச்சென்று சுற்றி வேறொடுமுடித்தால் அன்றி அகலுமோ வெகுளி என்னும் துப்புடை வில்லின் கல்வித் துணைவர்கள் ஈண்டு துஞ்ச வெப்படைத் தூண்டினானோ எரிமுகத்தவுணன் என்னும் அப்படை நல்கு தேவரார்கொலோ அறியேனும் எப்படை வேலினார்க்கு அடியரோ வினையேம் என்னும் அடுவனோ அவுணர் சூழ்வை என்றிடும் மணலி உண்ண விடுவனோ இவ்வூர் என்னும் எந்தை தன் படையைச் சூர்மேல் விடுவனோ என்னும் அந்தோ அஞ்சினேன் வேலுக்கென்னும் படுவனோ துயரத்தென்னும் செய்வதன் பாவியென்னும் ஒன்றிய துணைவர் தம்மை ஒருங்குடன் படுத்த நீரால் இன்று அமர் செய்து பட்ட எரிமுகன் தன் பாலன்றோ வென்றியது என்னும் என் தன் வீரம் மாசுண்டென்னும் பொன்றிலன் அழியன் போலப் புலம்பினன் வரிதே என்னும் வில்லினைப்பார்க்கும் செங்கேழ் வேலினைப் பார்க்கும் ஏனை மல்லலம் பார்க்கும் வாளியைப் பார்க்கும் வீரச் சொல்லினைப் பார்க்கும் வந்து சூழ்தறு பழியைப் பார்க்கும் கல்லென எயிற்றின் பந்தி கரைத்திடும் கவலும் அன்றே அருந்துயரை தீவ்வாரழுங்கினோ நெளியனாகி இருந்தன நல்லன் ஏங்கி யாதுமோர் செயலுமின்றி வருந்தின நல்லன் காணின் மருந்தின குழன்றான் அல்லன் தன் இளைய தம்மை எழுப்ப ஓர் வினயம் கொண்டான் நாள்தலை உடைய அண்ணல் நாரணன் முதலோர் நல்க ஏற்றிடும் படையில் ஒன்றை இளையர்கள் எழுவர் மீது மாற்றலன் விடுத்தான் என்னின் மற்றவராவி உண்டோன் கூற்றுவனன்றோ என்ன குறித்துவை கூறல் உற்றான் ஊனோடாவி கின்பம் விரும்பி உழல்கின்ற வானோரே போல் தானவரே போல் வழி செல்லா ஏனோரே போல் எண்ணினனே கொல்யமராவி தானோ உண்பான் கூற்றுவன் என்னும் தமியோனே விரியும் உணர்ச்சியை மாற்றுவதல்லால் விண்ணோர்கள் ஒருபடை தானும் நங்கள் இனத்தை உயிருண்ணாது எறிமுகனென்பானட்டனன்றே இளையோரைத் தரியலனாகிக் கொன்றவன் அம்மாதானன்றோ போதத்துக்கு ஓர்வைப்பிடம் மாயோ பொறியாகி மூதக்கோரென்றார் அகமூல மொழி கேட்டு வேதத்தோனே வெஞ்சிரைப் பூட்டி விதியாற்றும் ஆதித்தேவன் தம்பியர் என்பதறியான் ஆறுள்பட்ட ஐயிரு காலத்தரன் நாமம் கூறிட்டு ஓவா சே உயிர் ஒவ்வக்குருகுங்கால் சீரித்தாளால் தாக்கிய சின்னம் சிறிதும் தான் மாறிற்று இல்லை கூற்றது தான் மறந்தானோ சீலம் தன்னால் ஒரு விழுப்போதைச் சிவனுக்கென்று ஓலம் கொண்டே விண்ணிடை புக்கோனுயே ருவ்வி சூலம் தன்னில் கண்ணுதல் ஏற்ற சுழலுற்றுக் காலன் பல்நாள் தூங்கிய வண்ணம் காணானோ நஞ்சில் தீயன் வேட்டுவன் அன்றொர் நாள் முற்றும் துஞ்சற்று ஊண்ணற்று அறன் விசைவில் வந்தூர்த்தோனை வெஞ்சல் கூறிப் பற்றலும் யாங்கண் மிகையற்ற அஞ்சித்தன் தூதுவாயின போனதறியானோ அக்காலத்தின் எல்லையின் மைந்தற்கரவென்றே முக்காலோதி தீமை குறித்தே முடிவோனை மெய்க்காலன் தூதாயினர் பற்ற விடுவித்தேன் இக்கால் கொண்டே அவரை உதைத்தேன் யானன்றோ நெச்சியல் கொள்ளா துன்மதியாலும் மிகவெய்ய துச்சகனாலும் ஏனையராலும் தொல்நாளின் இச்சகமாற்றும் தண்ணீரை நீங்கியிடரேய்தி அச்சம் உழந்தே பட்டது சண்டனை அர்த்தானோ நீரு முகத்தார் கண்டிகை பூண்டார் நிமலன் பேர் முகத்தார் தம்புடை செல்லக் குலை கூற்றன் ஆறுமுகத்தானவராவி அலைத்தானே சேரு முகத்தாழ் கரியை அடாதோ சிறு புள்ளும் என்ன மாற்றங்கள் எம்பியே இளையவன் எழுந்து பின்னரியாத்திடு துணியில் ஒரு சரம் பிடுங்கி தன்னகங்கொடே அன்னதன் தலைதனில் தரும மன்னர் மன்னவன் கண்டிட இத்திறம் வரைவான் வேலுடைத்தனி நாயகற்களையவன் விடுத்தேன் கால கூற்றுவன் என்பவன் காண்க கோலவெஞ்சிலைத் துணைவர் தம்மாறுயிருக்கொண்டாய்வாலிதோ இது விடுக்குதி கடுதியனவரைந்தான் சென்னலம் கிளர் தன்னகத்தின் நவா தீட்டி பொன்னடும் சிலை வாங்கி அப்பகழியை பூட்டி பன்னிரண்டு தோல்வி மலனை மனம் கொடு பரவி மின்னெனச் சென்ற புறம் புகும் வகை விடுத்தான் கரந்தே சோடுவான் திருமகிளையவன் கணைமுன் விரைந்து தென்கடல் ஏழையும் கடந்து விண்ணோங்கி இருந்தமான சோத்தரகிரி தென் புறத்தி யம புறந்தனில் சென்று மரளிதன் முன்பு போந்ததுவே தொடுத்த அக்கனை அந்தகன் முன்பு துண்ணெனப் போய் அடுத்து விழுதலும் விம்மிதம் எய்தியே அவன் சென்று எடுத்து நோக்கி நன்வீரவாகுப் பெயர் இழவல் ஆகலும் முற்றுற உணர்ந்த நன் அயில் நெடும் கனைப்பாசுரத்தகலம் அது உணர்ந்து துயருழந்து அஞ்சியண்டு இலர் இளையவன் துணைவர் பயிலையங்கனம் சென்றனரோ எனப் பார்த்தான் கையிலை ஏகியே இருப்பதா உணர்ச்சியில் கண்ட கண்டு தேறினன் கடாமிசை ஏறினன் கடுங்கால் கொண்ட தானைகள் சூறை அம்காலென குழுமப்பண்டு தான் உரை பதியினை நீங்கினன் அண்ட நாயகன் கைலேயம் சாரலை அடைந்தான் ஆன காலையில் ஆயிடை பொதும்பர் ஒன்று அதனின் மானவேல் படைய உணர்த்தம் படைகளின் மாண்ட சேனை வீரர்கள் சூழ் தர எழுவரும் சிறந்து காணவிஞ்சயர் பாடல் கேட்டிருப்பது கண்டான் தொழுதுமற்றவர் முன் உரமரளி போய்த் துண்ணி முழுது உணர்ந்து உளிர் நுங்களை நாடுவான் முன்னோன் அழகிது என்று இவன் இருப்பது என்னையும் அயிர்ப்பான் எழுவிரும் கடிதி எழுவீறி பூதரோடு என்றான் என்ற காலையின் எழுவரும் எழுந்திருமருங்கு நின்ற பூதர்கள் யாவரும் போந்திட நீங்கி ஒன்று ஓர்மாத்திரை ஒடுங்கும் முன்னவுணர்கோனுரையும் மன்றல் மாநகர் அடுகளம் புக்கனர் மன்னோ புக்க காலையின் எழுவரும் தம் உடல் புகுந்தார் மிக்க பாரிடத் தலைவர்கள் யாவரும் விரைவில் தொக்கு வீழ்தரும் யாக்கைகள் உற்றனர் சுரர்கள் அக்கணம் தனில் பூமழை தூவி நின்றார்த்தார் இன்ன வேலையின் எழுவரும் பதை பதை தெழுந்து முன்னவன் தனது அடிக்கமலங்களை முரையால் சென்னி தாழ்வுற வணங்கினர் செங்கையால் எடுத்து பொன்னின் மார்பூரப் புல்லினன் எல்லை தீர்ப்புகழும் புல்லினான் இளவீரரைப் புயங்கம் உண்டுமிழ்ந்த எல்லினான் என விளங்கினான் அவணரை இனினான் வில்லினால் அடல் செய்வதோ அரிது என விரலும் சொல்லினான் மகிழ்வாயினான் புன்கணும் தொலைந்தான் என் தகும் திரள் எழுவரும் பிறரும் உயிந்தெழுதல் கண்டு வீரமா புரந்தரனும் கணத்தவரும் தின்திறல் புனையிலக்கரும் வகையில் சிறந்து கொண்டல் கண்டிடும் சாதகம் போல் உளம் அன்னதாகிய எல்லையில் கூற்றனும் மணிகம் துன்னாயிடைவந்தனன் இளவலை தொழுது மின்னுலாவிய வேலினாய்த்தனைண்டாய் முன் நிகழ்ந்திடுவரன் முறைகேளென மொழிவான் எழுதிரத்தரும் இங்கனம் தம் உடல் விட்டு குழுவினோடு போய்க் கைலையும் அம் சாரலில் குறுகி வழிபடும் சிலபூதரும் சுற்றிடவதிந்தார் அழிவெரும் துயர் உழத்தலில் அங்கம் மீதினில் நீரு கண்டிகையினை அணிந்தார் தங்கள் பாலினும் செல்லுதற்கு அஞ்சுரும் தமியேன் இங்கினின் இளையார் உயிர்கொள்வனோ எவரும் வெங்கனல் பொறி உண்பரோ பசிப்பிணிமியினும் வினயமுன்னினி விடுகனை நோக்கியான் வெள்ளி போந்து சாரதரோடு உனது தம்பியர் தங்களை விழித்து இவன் உய்தேன் முனிவு கொள்ளலை ஐய என்னிட என மொழிந்தான் அந்த கண்மொழி வினவலும் ஐயனுக்கு நம் துயர் கடல் சுவற்றினை கைலையின் நமர்கள் வந்த தன்மையைத் தேற்றிலு மயங்கி ஈண்டு உற்றாம் புந்திக் கொள்ளலை ஆபதனி எனப் புகன்றான் புகலல் உற்ற பின் விடை கொண்டு கூற்று எனும் புத்தேள் உவகை தன்னொடுதன் புறத்து ஏகினன் முன்னார் இகலை வெகியே பூதரும் துடைவரும் ஏத்த நிகரிலாதவன் அன்னது ஓர் களத்திடையே நின்றான் நின்று மற்றவை நாடிய ஒற்றர் நீழ் நகரில் சென்று சூரனைத் தொழுது நின் மதலை போர் செய்து வென்றி மொயம்பினன் விடுத்திடு வீரன் மாப்படையால் பொன்றி நான் பொடியாகி வீழ்ந்தனன் எனப் புகன்றார் அக்காலை தனி லவுனர்குள்ளெல்லாம் மிக்கான் புவியின் மிசை வீழ்ந்தயரா எக்காலும் உராத இடற்கடலுள் புக்கான் மெலிவோடு புலம்புருவான் உண்ணேயமதாம் உயிரே உறவே கண்ணே மணியே கனல் மாமுகனே விண்ணேகிணையோ இவன் மீள்கிளையால் எண்ணேன் உயிர் வாழ்க்கையை இங்கினியே எந்தைக் கிளையான் தனையின் நகரின் வந்துற்றதோ தூதன் மலைந்திடலான் நொந்துற்றனைமையும் நுடங்கினையால் அந்தத் துயரிங்கனம் மாறியதோ தேராய்கள் செய்திடுதே வரலாம் மாறா மகிழ்வுற்றிட வைத்து மனத்து ஆராயிடர் என்பயினாக்கினையால் கூறாயுதுவும் குமரக்கியல் போரோதிமருங் குலகாரணனோ சீரோதிமனோ திருமாலவனோ நேரோதியவற்றட நீ முடிகென்றாரோதினரோ அதறிந்திலனே பொய்விட்டிடும் தூதுவர்போரிடை நீ மெய்விட்டனையென்று விளம்பினரால் நெய்விட்டாயில் படைநேரலன் முன் கடனோ சூதான்வன் வாழி துணித்திடவிண்மீ தேகினை என்று விளம்பினர் அப்போதே அது உணர்ந்து பொறுத்தனால் ஏதேது பொராதினமென் உயிரே ஆவா தமினையுற்றிடவே மூவாயுளமைந்த முடிந்தனையே ஓவாது மகப்பெறவோ அங்குதவ தேய்வார்களும் உண்டு கொல் எல்லே உனை நம்புவது என் நகழ்வாய் சொல்லேது முறைத்திலை துன்புறுவேன் கல்லே புரைனின் கவின்மார்பதனை வல்லே தழுவிக்கொள வந்தருளே செய்யாய் கரியாய்த் திருவே சிறுவா மெய்யாய் உயிரே விடலாய் அடல்வேல் கையாயரசே களிரே தம்யேர் கையாயனை நீயும் அயர்த்தனையோ என்று இன்னன பன்னி இறங்குதலும் நன்று அன்னையதோர்ந்து நடுக்கமுறாத் துன்று துயரக் கடல் துன்னினலால் அன்று அன்னகர் மிக்கது அழுங்குரலே